வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுரகாண்டம் விந்தகிரிப் படலம் அந்தப் பொழுதத்தளி கொண்டுடையோர் சிந்தைக்கெளிதான் சிவன் மெய்யருளான் முந்தொற்றுனர் நாரதமாமுனிவன் விந்தக்கிரி முன்னுரமே வினநாள் மேவிப்பலாசி விளம்புதலும் தேவப்படிவம் கொள் சிலம்பு தொழா ஆவற்புதம் வந்தது எம் மண்ணலென ஏவப்படு பான்மை இசைத்திடுவான் மேருத்தனி வெற்பு விதிக்கரியோன் மூரிச்சிலையாகிய மொய்பதனால் தாரித்துலகின்றவள் தன் மரபால் பேரற்பொடுவந்து பிறக்கையினா குன்றுக்கிரையாய் கொள்கையினால் என்றைத் தொடவிண்ணிலெழுரலால் இன்றிப் புியாவையும் நித்தன் அடும் அன்றைப் பகல்காரும் அளித்திடலால் ஓர் ஆயிரமாம் முடியுள்ளதனால் காரார்களன்மேயகவின் கையிலை சாரா ஒரு சார் ஒரு தன்மையினால் சூறான் அவனால் தொலைவில்லனால் தாழும் கதிரும் தகுமேல் நெறியில் வாழும் சசியும் மலிதாரகையும் ஏழென்றிடு கோளுமியாவர்களும் சூழும் படிநின்றிடு தொன்மையினால் கொன்னேயிமையோர் குடிகொண்டதனால் பொன்னேற்கொடு உயர்ந்து பொருந்துதலால் பன்னேமிகள் சூழ்வருபான்மையினால் தன்னேரிலையென்று தறுக்கியதே பரந்தும்பர் நிமிர்ந்திடு பைம்பொன் வரை பெருந்தன்மை மதித்திடு பெற்றியை நீ தெரிந்தில்லை கொல் அன்ன செயற்கலாம் விரைந்துன்னொடு செப்பியமே வினநே என்றான் முனிவோன் இது கேட்டிடலும் ஒன்றாகியதே உருவாய் எதிரும் வன்றாழ்கிரிமா மரமுற்றுயிரா நன்றாலிஹ்தென்று நகைத்து அறையும் இல்லாயுள தொல் இருமாப்பகல பல்லாறுகழப்பகரும் விதியான் அல்லாரெனவே நனி நாணமுரா வில்லாகிவளைந்தது மேன்மையதோ பொன்னாரிமவான் புரிநோன்பதனால் அண்ணான் இடைவந்த மருற்ற நளால் மன்னாகுமவன் மகளாயினோ என்னாளும் யாரையும் ஈன்றருள்வாள் பாங்குற்றிடும் பாரினையாற்றுவனென்று ஓங்குற்றனெவ்வுலகும் பரியா ஆங்குற்றனவோ பல அன்னவையும் தாங்குற்றது கண்ணுதல் சத்தியதே வில் சூழ்கதிரோன் முதல் விண்ணவர்கள் தன் சூழ்ந்தனரல்லது சந்ததமும் எல் சூழ்ந்ததிலரோ எழுதி உளவாம் கல் சூழ்ந்திலரோ கடல் சூழ்ந்திலரோ பண்ணில் குவடும் பல உண்டெனவே உன்னொற்றிடுமோ உயர்கள்ளிகளின் சென்னிற் தொகையைத் தெரிசிக்கின என் தன்னொத்திலனோ தலைநான்கு உளவே கடிதாகிய சூர் இது கல்லனவே அடராமல் விடுத்தனன்றதனை நெடிதே அது உன்னிலன் நீள் பரிதிப்படையா நினுமாற்றல் படைத்துளனோ தன்னுற்றிடும் பொன்மை தயங்குருவம் நன்னுற்றனம் என்றுளம் நாடினோ என் நுற்றவன் நல்லுணர்வை திலனான் மண்ணில் புனை பாவை வனப்பதுவே தன் கண் தாம்பலரும் என் கண் அமரா மலிகழ்ந்தனரோ நன் கண்ணுதல் முதல் நாயகனார் கையிலை என் கண் அருகு உற்றிலது எக்கிரியே திருவைத்தவர் கண் துயில் செம் கண்ணரா மறுவித்தனை முந்து மறைத்திருநாள் விரைவில் படர்வோ தெய்வை குண்டு பறித்து ஒரு முத்தலை கொண்டது உணர்ந்திலனோ கிளற்புற்றிடும் சிம்புள் ஓர்கேசரி முன் அளப்பற்றிடு தன்னுரு அண்டமெல்லாம் வளர்ப்புற்றிடும் யான் ஓர் மணிப்பரல் போல் குளப்புற்றனன் இது குறித்திலனோ வரப்பத்திரை கேள்வன் மரம் புரியும் சரவத்துருவுற்றுழித்தாள் சிறையின் பிறவிப்படர்வூதையின் மின்மினி போல் திரிவுற்றனது தேற்றிலனோ அறிவுற்றிடும் பாரதமான எலாம் குறிவுற்றிடும் தோல்முகர் குஞ்சரன் மேல் எரிவுற்ற மறுப்பினில் ஏட நலாய் பொறிவுற்றிடும் என்பது பொய்த்திடுமோ தானோர் வரை தாரணியுன் தாரணியுண் கோனோ அலன் அல்லது கோகனத வானோ நலன் வாசவனல்லவன் ஏனோ தனை மேலென வெண்ணியதே வடவெற் பயிழித்துறையா அண்ணா கம்பியக்கும் மகந்தையினை நன்னா ரதனீ குவந்நாடு என முன்னா உருநீ தது மொய்வரையே எண்டரு மாயை யாக்கை கொண்டனர் திரண்டு நீண்டு குழாய் நிமிர் கொள்கை தென்ன விண்டொடர் விந்தமாங்கோர் விஞ்ஞயால் அகன்று போய் புண்டரிகத்தன்மேய புறத்துணை நிமேர்ந்ததன்றே உருக்கிளர் விந்தமென்னும் உரு கெழுப்பிறங்கள் மேல் போய் பரக்கமதாகி அம்பொற்பனிவரை காறும் ஆன்று நெருக்கியதனைய பாண்மை நிலமுழுதளந்த மேலோன் திருக்கிழற் பொன்னன் தூசு புனைந்தனத் திகழ்ந்ததம்மா விந்தமின் நெறியால் ஆண்டு மேக்குறக் கிளர்ந்து போகி அந்தர நெறியை மாற்ற அலறிவெண் திங்கள் சேயோன் புந்தி பொன் புகரே காரி புயங்க நாள் நோக்கி சிந்தையில் துணுக்கமே இதீனையன செப்பலுற்றார் தானவர் செயலோ என்பார் தர்மமில்லறக்கவையோ ராணவர் செயலோ என்பார் அல்லவேலயன்மாலென்னும் வானவர் செயலோ என்பார் மாயமிதாகும் என்பார் மேனி மேற்பிறங்களின்றி வெள்ளிடையிலை ிது வென்று போத தெம்பிரான் அருளால் நாட அன்னது தெரிதலோடும் ஆமிது விந்தமேரு தன்னுடன் இதழொன்றுண்டாய்த் தராதல வரைப்பில்வானில் சென்னறி விலக்கிற்றென்று சிந்தனை செய்து தேர்வார் செம்பொன்மால் வரையின் பாங்கிற் சிவனடி உன்னினோற்ற அம்புராசியை முன்னுண்டோன் அமர்ந்தனன் அவனீண்டுற்றால் கும்பர் போய் விந்தம் ஒடுங்கும் என்று யாரும் ஓர்ந்து கும்பமாமுனியை உன்னி இணையன கூறலுற்றார்